ின் கண்ணியம் குலைக்கப்படுவதை கண்டு யார் தடுக்கிறாரோ அவரின் முகத்தை விட்டும் மறுமையில் நரகத்தை அல்லாஹ் திருப்பி விடுவான் என்று நபி சல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்